ஸ்ரீகாந்தோ மாதோ எஸ் ஜனநீர்மன்கோவே குஞ்ஞரானூயத்தை நித்தம் விபுர்வேத பாரை சேவசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷா கரெர்வீம் கமலம் बालाकोटिप्रतिभां त्रिनें भजेह भुवनेश्वरीलमल्ये शिवे सर्वासाधि शरण्येत्र्यंबे गौरी नारायणी नमोस्तु सृष्टिस्थि शक्ति भूते सनातनी गुणाश्रिए गुणमजे नारायणी नमोस्तु சராத்தீனப்பாணபராணேவி நாராயணி நமோஸ் யா தேவீ மாதே நமஸை நமஸ்தை நமஸ்தை நமோ நமஸ்ரீதிணாமூர் சுசிகேந்திரம்யூத்திரம் ஸ்ரீங்காபி நித்தியை தவூதம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மேவச்ச சாா ஸிரவிணம் மேவே சுவம் மம நமோ விதையயோ வம்சரிஷி மஹோருளவரோவா प्रकरणम மாண்டூக்கியலாத்தி பிரகணம் மொதல் ருமானோனோ கௌடபாச்சாரியர் ஞானம் நன்றாக திருடப்படுவதற்காக இந்த அலாத்தி சாந்தி பிரகரணத்தை தொடங்கியிருக்கிறார் மற்ற மதவாதிகள் என்ன கருத்தை கூறுகிறார்கள் அவர்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன என்பதை சொல்லுவதன் மூலம் அத்வைத சித்தாந்தம் நன்கு நிலைநாட்டப்படுகிறது ஆக பரமத விசாரத்தின் மூலமாக ஸ்வமத சித்தாந்தம் நிலை ஸ்திரம் பண்ணப்படுகிறது சித்தாந்த நிரூபணம் பண்ணப்படுகிறது எல்லாம் நேற்றைக்கு ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாருனா ஆதி குரு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார் யா ஆகாஷ கல்பேன ஞேயாபிண்ணேன ஞானேன ககனோபமான தர்மான சம்புத்தா தம் விபதாம் வரம் வந்தே இதுதான் அண்மையம் நேற்றைக்கு சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் மாற்றி இருக்கேன் கொஞ்சம் யகான்னா எந்த நாராயணன் அர்த்தம் எந்த பகவான் ஆகாஷ கல்பேன ஆகாசத்துக்கு ஒப்பான ஆகாசத்தில் ஏதாவது பேதம் இருக்கோ ஆகாசத்தில் பேதம் இல்லை அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஆகாஷ ஆகாசங்கிறது ஆகாச கல்பேனா சைத்தன்யேனூன शुद्ध சைதன்யே அப்படின்னு அர்த்தம் கீதையில நம்ம பதிமூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் இந்த ஞானம் ஞேயங்கிற தலைப்பில் கிருஷ்ணர் பேசும் ஞானம்னு எல்லா குணங்களையும் சேர்த்து ஆத்ம ஜானத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டார் ஆனால் அங்கே அவர் சொன்னதெல்லாம் அங்கேயும் ஞானம்ங்கிறது வந்து அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்ங்கிறது என்னது தத்துவ ஞானார்த்த தரிசனம் அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்ங்கிறதெல்லாம் என்னென்னா ஆத்ம சைதன்யத்தை பத்தின விற்பி ஞானத்தில் நெச்சிருக்கிறது இப்ப வந்து சைத்தன்யம் தூய உணர்வு அதை பற்றிய அறிவு அது எண்ணம் தான் சைத்தன்யம் எண்ணம் கிடையாது நான் சைதன்யம் இல்லைன்னு சொல்லிட விடாது சைதன்யம் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு சைத்தன்யத்தை பத்தினம் யு யாரு அகமேவ சைதன்யா நான் தான் அகமேவ சைதன்யம் நித்திய நபும் அகமேவ சைதன்யம் நானே சைதன்யம் சைதன்யா சொல்லக்கூடாது என்ன சைதன்ய சப்தம் நித்திய நபும் சரிங்க அது தெரியாம நம்ம சொல்லிடுறோம் அடிக்கடி சைத்தன்யா சொல்லிடுறோம் பரவாயில்ல ஆஹா அகமேவ நித்திய சைதன்யம் அந்த நித்திய சைதன்யம்ங்கிறத பத்தின ஜானம் சைத்தன்யம் அகமேவ நித்திய சைதன்யம்ங்கிறது விற்தி ஜானந்தான் ஆனால் சைத்தன்யம் வந்து விற்த்தி ஜானம் இல்லை சைத்தன்யத்தை பத்தின ஜானம் விற்தி ஜானம் ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா பகவான் வந்து பகவானுடைய விற்பி ஞானத்தை பத்தி எல்லாம் பேசல இங்கே ஆனா சொன்னத்தினால ஒன்னும் தோஷம் இல்லை நல்லா சிந்திக்க தூண்ட கௌடபாதாச்சாரிய அங்கேயும் பார்த்திருக்கோம் ஹிருதி சர்வச விஷிதம்யம் சூக்ம்தது அவிஞ்யம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சர்வத்த பாணிபாதம் தத்து சர்வதோக்ஷிசிரோமுகம் சர்வத்துமல்லோகே சர்வமாவிருத்திய அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துங்கோ அநாதிமத்து பரம் பிரம்ம ந சது ந அசதுச்சத்தை அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஜானம் ஜேயம் எல்லோருடைய ஹிருதயத்திலும் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா நல்லது என்ன சொல்றார் எப்படிப்பட்ட ஜானம்னா மற்ற ஞானல்லாம் திரிபுட்டி இருக்கு அதாவது அறிகிறவன் ஞாத்தா அப்புறம் அறியப்படுற விஷயம் ஞானத்துக்கான கருவி அப்புறம் ஞானம் பிரமாத்து பிரமேய பிரமாண பிரமாஹாரா சர்வதா பகுதி எப்ப பார்த்தாலும் இதை பார்த்தோம்னா ஞாதா ஞேயம் ஞான கரணம் ஞானம் ஏற்பட்டுண்டு எல்லாத்திலையும் வந்து மற்ற ஞானத்தில் இந்த பிரம்ம ஜானத்தை தவிர ஆத்ம ஜானத்தை தவிர மற்ற எல்லா ஞானத்திலையும் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவதற்குரிய கருவி அறிவு என்கின்ற வேற்றுமைகள் இருக்கின்றன ஆனால் இந்த ஜானம் மாத்திரம் யுனீக் ஞானம் ஒரு விசேஷமான ஞானம் அதனால தான் இது விஜானம்னு சொல்லப்படுறது இந்த ஜானம் எப்படிப்பட்டதுன்னா ஞேய அபிநேன ஆகாச கல்பேன நேய அபிநேன அறியப்படுறத்துக்கு வேறாக இல்லாத அறிவால் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க அறியப்படுகின்றவற்றுக்கு வேறாக இல்லாத அறிவால் அப்படின்னா என்ன அர்த்தம் அத்வைத ஞானத்தில் துவைத்தத்துக்கு அவகாசம் இல்லை துவைத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை எப்படி இருக்கு அறிபவனுக்கு வேறாக அறிவு இருக்கிறது அறியப்படும் பொருளுக்கு வேறாக அறிபவன் இருக்கிறான் எல்லாம் இருக்கு துவைத்த ஜானம் எப்படி இருக்குது அதாவது அறிபவன் அரிய அறி அந்த அறிவை எடுத்துக்கணும் இங்கே இந்த இந்த ஸ்லோகத்தை படி எடுத்துக்கணும் அறிவானது அறியப்படு பொருளுக்கு வேறாக இருக்குது ஏன்னா உள்ளத்தில் தான் இருக்குது அறிவு அறிவுங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது நம்ம புத்திக்குள்ளே இருக்குது ஆக அறிவுங்கிறது அறியப்படும் பொருளுக்கு வேறாக இருக்கிறது அறியப்படும் பொருளுக்கு வேறாக இருக்கிற அறிவு துவைத்த அறிவு அறியப்படும் பொருளுக்கு வேறாக இல்லாத அறிவு அத்வைத அறிவு அவளுக்கு தான் சொல்லுங்க அறிவுனா என்ன இந்த இடத்துல சைதன்யத்தை தான் சொல்றது ஆக அதனால தான் என்ன சொன்னேன் சைத்தன்யா சைத்தன்யம் சைத்தன்யேன சைத்தன்யம் ஜானாத்தி அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா வழி இல்லாமல் பேச வேண்டியது உபதேசா சொன்ன மாதிரி மற்ற இடத்துக்கு சொன்னார் அது நம்ம இதுக்கும் போட்டுக்கலாம் அவர் சிருஷ்டிவாதத்துக்கு சொன்னார் உபதேசா தயம் வாதஹா இப்போ நாம் இந்த இதையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது உபதேசாதயம் வாதஹா உபதேசத்துக்காக இதை சொல்ல வேண்டி விஷயம் புரிஞ்சாச்சுன்னா தேவையில்லைங்கிறது நீங்களே சொல்லிவிடுவேன் புரியது சுவாமியும் சொல்லிவிடுவேன் ஆகாச கல்பேன லை ஆகாசம் ஆகாசத்துக்கு சமமா ஒப்பானு ஆகாசம் எப்படி பேதமே இல்லை ஆகாசத்திலேயே இது திரிபுட்டி இருக்குது கிடையவே கிடையாது அது மாதிரின்னு சொல்லிவிட்டார் அப்போ ஆகாசம் எப்படி அபேதமாக அத்வைத்தமாக பூர்ணமாக வியாபகமாக கால தேச அத்தீத்தமாக இப்படி சொல்லணும் காலத்தையும் தேசத்தையும் வியாபித்து ஒரு ஆகாசத்துக்கு லிமிடேஷன் இருக்குது அது ஆசகல்பேன அபிந்தேன ஜானாமிதி தமேவாந்தம் அனுபாத் சமஸ்தம் ஜகத் எல்லாம் ஞாபகத்துங்க நல்லது சரி இந்த ஜானத்துன என்னன்னா ஜீவர்கள் அப்படித்தானா ககனோபான் தர்மா ஆகாஷ கல்பேன ஆகாஷோபமானு தர்மானு என்ன என்ன ஜீவர்களும் தனக்கு வேறாக இல்லை பரமாத்மா எப்படி தெரிஞ்சுக்கிறார் பரமாத்மாவாகிய நான் ஜீவாத்மாவுக்கு வேறாக இல்லை ஜீவாத்மாவும் பரமாத்மாவாகிய நானும் ஒன்றேங்கிற ஞானத்தோடு அந்த பகவான் அந்த பகவான நீ நினைச்சா உனக்கு என்ன ஆகும் நான் நானும் பரமாத்மாவும் ஒண்ணுங்கிற உனக்கும் வரும் பரமாத்மாவும் ஐக்கியோட இருக்கார்மாவை உடையா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கும் குணங்கள்லாம் வரும் அனந்த கல்யாண ஏக நிலையா அப்படின்னு பகவான் நினைச்சா எனக்கும் நிறைய குணங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் பகவானை வந்து எவ்வளவு ஆபரணம் போட்டிருக்கார் பார்த்தியா வைரக் கிரீடத்தை பார்த்தியானா எனக்கும் வைரத்தில் தான் ஆசை வரும் இல்லையா பெருமாள் பார் எப்படி வைர கிரீடத்தில் ஜுவலிக்கிறார் அந்த ஹஸ்த அபயஹஸ்தத்தில் இருக்கிற அந்த வைரத்தை பார் மின்னறது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வைரத்தில் தான் தாற்பம் இருக்குது அர்த்தம் இந்த பகவானுடைய ரூபம் பார்த்தையா ரொம்ப ஆனந்தமாக அவர் வந்து எப்படின்னா அந்த குணத்தினால் அப்படி இருக்கப்பா எவ்வளவு சத்குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு பகவானுக்கு அவ்வாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சொன்னா நமக்கும் அந்த மாதிரி குணங்களை அபிவிருத்தி பண்ணணும் தோணும் பகவானுக்கு ஜானம் இருக்குன்னு சொன்னா எனக்கு என்ன தோணும் அந்த ஜானம் எனக்கு எத் பாவயத்தி தத் பவதி சொல்ற மாதிரி பகவான் பிரம்ம ஜானியா இருக்காருன்னா நான் அந்த ஆஸ்பெக்டை எனக்கு பார்க்குறேன்னா நானும் சொல்லப்போனா அந்த வார்த்தை கொடுவோம் பகவான் அத்வைத ஜானியாக இருக்கார் நானும் அத்வைதான நாம பகவானை எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் நமக்கு பகவானை மெட்டீரியலிஸ்டிக்காக நினைச்சா நாமளும் மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்போம் பகவானை வந்து குணங்கள் உடையவராக நினைச்சா நமக்கும் குணங்கள் வரும் பகவானை ஞான ரூபியா நினைச்சா நமக்கும் வரும் அதுக்காக வேண்டி பண்ணியிருக்கார் எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது பாண்டி முடி இந்த நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுல ஏதாவது பகவானுக்கு விபரீத ஜானம் இருக்குமோ நம்ம புத்தக புத்திய பிரஜது ஜானாதி இம்சய ரஹித ஜானே ஜானாதி பிரஜா விபரீத ரஹித ஜானேன ஜானாத்தீதி ஸ்திர பிரஜா சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து தகா புத்தகான்னு கொண்டு விடாங்க சரி வராது நம்ம புரிஞ்சுக்கணும் சம்புத்தான்னா என்ன அர்த்தம் நமக்கெல்லாம் வந்து சந்தேகம் இருந்து விபரீதம் இருந்து முதல்ல அக்ஞானம் இருந்து அப்புறம் சந்தேகம் இருந்து அப்புறம் விபரீதம் இருந்து அப்புறம் போயிருக்கு முதல்ல அஜானம் இருந்தது அஜ்யானம் போச்சு அப்புறம் என்னாச்சுன்னா சந்தேகத்தோடையும் விபரீதத்தோடையும் கூடின ஞானம் இருக்கு அப்புறம் என்னாச்சு சந்தேக அஜானமும் போச்சு அஜான நிவிற அஜான சந்தேகம் போன ஞானம் அப்புறம் என்னாச்சுன்னா அப்போ அக்ஞான சந்தேகம் போன ஞானம் அப்புறம் விபரீதமும் சேர்ந்து போன ஜானம் பகவானுக்கு ஒரு நாளும் அஜானம் கிடையாது பகவானுக்கு ஒரு நாளும் சந்தேகம் கிடையாது பகவானுக்கு ஒரு நாளும் விபரீதம் கிடையாது ஆகையினால ஈஸ்வரனை வந்து நித்திய முக்தகான்னு சொல்லி ஜீவர்களை எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னொரு சமயத்தில் முக்தி இதெல்லாம் தோஷம் இருக்குது நிறைய குறைபாடு இருக்குது எல்லாம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் பாருங்க ஒரு அசியும் பண்ணிப்போம் பகவானுக்கு நம்ம வியாபாரத்தில் பகவானுக்கு எப்பவுமே ஞானத்தோடு இருக்கார் அவர் எப்போவுமே மோக்ஷத்தில் இருக்கார் நமக்கு எப்படி இருக்குதுன்னா நமக்கு அஜானத்தோட பந்தத்தோடு இருக்கும் அப்புறம் என்னாச்சுன்னா அவருடைய அனுகிரகத்தினால குருவினால சாஸ்திரத்தினால நமக்கு வந்து என்ன கிடைச்சிதுன்னா நமக்கு பந்தம் போய் ஞானம் கிடச்சி பந்தம் போச்சுன்னா ஆனால் எப்படிப்பட்ட ஞானம்ங்கிறது தெரிகிற போது பகவானாவது ஜீவனாவதுன்னு தோல் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ கியூலியர் தான் டீச்சிங் என்ன பண்ணுறது துவைத்தத்தில் இருந்து இந்த அத்வைதத்துக்கு போகிற போது அதுவே வார்த்தை தப்பு எந்த வார்த்தையும் போடுறது எதை போட்டாலும் மாட்டிட்டோம் அதனால் என்னென்னா இப்படி எத்தியாவது சொல்லி சொல்லி கடைசியில் போகும் சுவாமி நீங்களும் வாயை மூடுவோம் நாங்களும் வாய மூடுறோம் எங்களுக்கு எண்ணம் இல்லை எல்லாரும் வாய் புஸ்தகத்தையும் மூடிடும் புஸ்தகத்தை மூடுவோம் வாயை மூடுவோம் எண்ணங்களை மூடும் எல்லாத்தையும் மூடியாச்சு அப்படின்னா என்னென்னா வரப்போது வரப்போகுது நிறைய போகுது அப்பேற்பட்ட ஆதி குரு நாராயணனை நான் நமஸ்காரம் பண்றேன் நாராயணன் நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆச்சு குருவையும் நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆச்சு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் குரு சாட்சா வரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம முடிஞ்சது அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் இப்போ இது வந்து என்ன நமஸ்காரம் இது இது வந்து ஆதி குரு நமஸ்காரம் ஆதி குருவினுடைய லக்ஷணம் என்ன அவர் அத்வைத ஜானி அத்வைத ஜானராக ஞானத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணுகிறேன் எதற்காக எனக்கும் அதே அத்வைத ஜான சித்தி ஏற்படுவதற்காக பண்ணுகிறேன் அது மாத்திரம் இல்லை நான் வந்து இப்போ மற்ற மதங்களை பற்றி பேச போகிறேன் பேசுகிறதுனால எனக்கு ஒன்றும் அகங்காரம் வந்துடக்கூடாது ஏன்னா அத்வைதானத்தை சித்தாந்தம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இன்னொருத்தரை பற்றி பேச போகிறேன் அவனும் யார் நான் தான் ஆனால் என்ன ஒரு ஒரு என்ன விவகார திருஷ்டி வியாவகாரிக திருஷ்டியில் அவனுக்கும் இந்த அைத ஜ ஞானம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற எண்ணம் அது வருதோ இல்லையோ விவகார திருஷ்டியில் நான் நினைக்கிறது எனக்கு சரின்னு எனக்கு புரியணும் அவன் நினைக்கிறது தப்புன்னு எனக்கு புரியணும் ரெண்டு ஞாபகம் வருந்துடாங்க நான் எதை புரிஞ்சிக்கிட்டு அது சரிங்கிறதும் எனக்கு தெளிவாக புரியணும் அவன் நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறது தப்புங்கிறதும் எனக்கு தெளிவாக புரியணும் அப்போத்தான் என்னுடைய ஜானம் பலமான ஜானமாகும் அதுக்காக வேண்டி நான் நமஸ்காரம் பண்ணிட்டு தொடங்குறேன் மாதிரி நிஸ்துதி நிர்நமஸ்காரகா நிஸ்வதாகாரகா எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னவர் எங்கே நமஸ்காரம் யார் பண்ணுறது யார் ஆசீர்வாதம் பண்ணுறது யார் வெறுக்கிறது யார் அன்பு காட்டுறது ஒன்றும் கிடையாதப்பா ஆனாலும் விவகாரத்தில் இப்படி சொல்ல வேண்டி இருக்கு இனி சொல்றார் சங்கராச்சாரர் இப்போ முதல்ல சொன்னார் அத்வைத தரிசன சம்பிரதாய கர்த்து நமஸ்கார்த்தா ஸ்லோக சங்கராச்சாரர் பாஷையில் சொல்லணும்னா அத்வைத தரிசன சம்பிரதாய கர்த்திரு நமஸ்கார அப்படி அவருடைய பாஷையில் சொல்லணும்னா அத்வைத சம்பிரதாய கர்திரு நமஸ்கார சங்கராச்சாரியர் இது ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்றையில சொல்றார் அவர் பாஷியம் வந்து வேதாந்திர ஆஹ நம்ம ஆதி குரு நமஸும் என்ன அது சொன்னால் அது குரு காம்பீரியாஸ்தி அதுவைத்திருநா அூபேண நமஸ அத்வைதரூபமாகவே நமஸ்காரம் பண்ணப்பட்டது எதற்காக நான் ஆச்சாரிய பூஜாஹி அபிப்ரேத அர்த்த சித்தியர்த்தா அர்த்த அபிப்ரேத அர்த்த சித்தியர்த்தா ஆச்சாரிய பூஜா பூஜா சாஸ்திரத்தை தொடங்கிறதுக்கு முன்னால நாம அதாவது இந்த அத்வைத ஜான சித்தி மோக் சித்தி அடையணும்னா ஆச்சாரிய பூஜை பண்ணணும் நினைக்காங்க ஆச்சாரிய உபாசனம் கிருஷ்ணர்ல வந்து இருவது குணங்கள்ல என்னது ஆச்சாரிய உபாசனம் ஒன்று தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே இன்னும் வரப்போகிறது அடுத்த ஸ்லோகத்துக்கு இது பொருந்தும் ஆகினாலும் இங்கே அதை சொன்னார் இப்போ சொல்றார் அதுனா அத்வைத தரிசன யோகசிய நமஸ்காரா ஸ்துதையே எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு அதனுடைய யதார்த்த ஸ்துதி ஸ்தோத்ரம் பண்ணினா என்ன ஸ்தோத்ரம் பண்ணினா நமக்கு மரியாதை கூடும் மரியாத ஒன்றை புகழ்ந்து பேசினா அதை நாம கவனி கவனிக்க மாட்டோம் ஆகவே அதை கவனிக்கிறதுக்காகவே சாஸ்திரம் அதை புகழ்ந்து பேச கோயிலுக்கு போறோம் வித்யாபீசத்துக்கு போறோம் கவனிக்கிறது எங்க நம்ம பெரும்பாலும் தக்ஷணாமூர்த்தியை தானே கவனிக்கிறோம் அங்கே என்னெல்லாம் இருக்க தூசியும் தான் இருக்குது அதை நான் தான் கவனிப்பேன் அது உங்களுக்கு அந்த பிராரத்தம் இல்லை அதனால் வந்து அது நீங்கள் பார்க்காம இருந்தால் உங்களுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது நாங்கள் பார்க்குறது ஆசிரமத்துக்கு நல்லது நாங்கள் போன உடனே மேலே நேராக யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸ்தோத்திரமெல்லாம் சொல்கிற போது ஒற்றையை பார்த்து நான் சொல்ல போகிறோம் அது நான் தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு எல்லாம் பண்ணி பொறுப்பு இருக்குது ஆ நான் சொன்னேன் ஆனால் ஸ்தோத்திரம் சொல்கிற போது எப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது யார் அத்தனை ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்ராஹா கஹா தக்ஷணாமூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்ப்போம் விக்கிரகத்தையும் பார்ப்போம் விக்கிரகம் சரியா இருக்கா சரியா இருக்கா கீழே அந்த மருந்தெல்லாம் சரியா இருக்கா எங்கேயா ஹோல் விழுந்து விடுத்தா ஜலம் போயிடுறதா தெரியணுமே இருக்கணும் சுவாமியெல்லாம் நம்ம பொறுப்பு உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எதுக்குன்னா ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்தோத்திரம் பண்ணுறது எதுக்குன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அதனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மகிமையை கிருஷ்ணர் கீதையில் எவ்வளவு தான் சொல்கிறார் பரம் பூய பிரபக்ஷாமி ஞானமுத்தமம் யஜ்யாத்வா நேய பூயோன்யத்து ஜாத்தவியம் அவரை வந்து பராம் சித்திதா மாத்தி சொல்லிருப்பேன் பரவாயில்ல எத்தனை இடத்துல சொல்றாரு ஒரு ஒரு அத்தியாயத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயா ஒரு இடத்துல அதை வந்து ஸ்தோத்ரம் பண்ணி விடுற நகி ஞானேன சந்திரசம் பவித்ரிக வித்தியே எங்க பார்த்தாலும் இருக்கு ஒரு ஒரு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஸ்தோத்ரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நமஸ்காரம் பண்றார் ஸ்தூதையே நமஸ்காரங்க ம் நமஸ்காரம் சொல்லுவோம் பேசுவதற்காக வணங்குகிறார் இல்லாட்டி என்னென்ன ஞானத்துக்கே நமஸ்கார ஞானத்துக்கே நமஸ்காரம் அத்வைத தரிசன சம்பிரதாய கர்த்த நமஸ்காரா அத்வைத தரிசன யோகம்னா அத்வைத தரிசன ஞானம் அத்வைத ஞான நமஸ்கார ஞானத்துக்கு வித்யா நமஸ்காரா நம்ம அதுதான் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும் சரஸ்வதி பூஜைன்னா என்ன படிக்கிறது தான் சரஸ்வதி பூஜை பாரதியார் பாட்டு ஒன்று வரும் ஏட்டில் சந்தனம் பூ பூவை தூவுவது இவள் பூசனை அன்றாம் அப்படின்பர் ஏடுகளிலே சந்தனம் குங்குமம் தூவி பூசுவது பூசை பூ போடுவது இவள் பூசனை அன்றாம் அப்படிம்பார் ஏதோ சும்மா ஒரு சம்பிரதாயத்தில் பண்ணுறது மற்ற தினமும் நான் வந்து சரஸ்வதி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவை போட்டுட்டே என்ன பிரயோஜனம் ஒரு ஒரு பூவை போடு ரொம்ப நேரம் படி பூ போட்டது நான் போறோம் படிக்கிறது தான் பூஜை பாப்போம் நமஸ்காரத்தை பாப்போம் அவிவோஸ்தம் நம்ம அஸ்ப்போ வை அவிவா விருத்த அதனை வணங்குகிறேன் தத்துதானே வரும் தித்தியா விபத்தி இயக்க வச்சனும் அப்படின்னு கேட்க தோணும் இங்க தம் தம் வந்து அஸ்பரிஷயோகம் நமாம்யகம் அப்படின்னு அகம் நமாமிஸ்பரிசம்னா என்னம் அசனம் நமாமி அந்த ஞானத்தை வணங்குறதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஞானத்தை சிந்திக்கிறது தான் அத்வைத ஞானத்தை சிந்திப்பது தான் அத்வைத நமஸ்காரம் அதனால அது ஒண்ணு தேவையில்லைங்கிறது வேற விஷயம் அது ஒரு மரியாதை போற்றுதல் அறிவை போற்றுகிறேன் அறிவை போற்றுகிறேன் மெய்யறிவை போற்றுகிறேன் மெய்யறிவை போற்றுகிறேன் ஒரு மகிமை சர்வசத்த ஒரு மகிமை சுகாங்கிறது ஒரு மகிமை சர்வசத்தோடு மகிமை ஹிதாங்கிறது ஒரு மகிமை அவிவாதஹாங்கிறது ஒரு மகிமை அவருத்தஹாங்கிறது இன்னொரு மகிமை தேஷிதாங்கிறது இன்னொரு மகிமை எத்தனை மகிமை இருக்குது குளோரி குளோரி குளோரி மகிமா மஹிமா மகிமா அஸ்பர்ஷ யோகா ஒன்று சர்வசத்வ சுகாங்கிறது ரெண்டு ஹிதாங்கிறது மூணு அவிவாதகாங்கிறது நாலு அவிருத்தஹாங்கிறது அஞ்சு தேஷிதகாங்கிறது ஆறு அல்லது பிரம்ம ஜானம் அத்யத்த தரிசனம் அத்வைத தரிசனங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவோம் இந்த அத்வைத தரிசனத்தினுடைய மகிமை ஆறு விதமா சொல்ற ஆறு பதங்கள்ல போட்டிருக்க முதல்ல என்ன போட்டிருக்கு அஸ்பர்ஷ யோகா ஸ்பரிசனம்னா என்ன சம்பந்தம்னா ஸ்பரிஷனம் ஸ்பரிஷே எஸ் யோகஸ் கேனச்சித் கதாச்சி அப்படி சா அஸ்பரிஷ யோக பிரம்மஸ்வாவ சங்கராச்சாரியருடைய வியாக்கியானம் நான் எல்லா இடத்துலையும் சங்கரருடைய பாஷ்யத்தை சொல்ல போகிறதில்லை எங்கெல்லாம் முடியுமோ தோன்றுறதுனா சொல்லுவேன் அது சொல்லணுங்கிறது நமக்கு இது புரியணும் அத்வைதத்தில் எங்கேயாவது சம்பந்தம் உண்டோ அத்வைதத்தில் ஏது சம்பந்தம் முயல் கொம்புக்கும் வந்தியாபுத்திரனுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு ஒன்றும் கிடையாது அது விவகாரத்தில் சொல்கிறோம் அப்படி ஆனால் அத்வைதத்தில் இரண்டாவதாக ஒரு வஸ்துவே கிடையாதுன்னு சொன்னால் எப்படி சம்பந்தம் ஏற்பட முடியும் ஆகவே ஸ்பர்ஷம்னு சொன்னால் சம்பந்தம் அஸ்பரிஷம் சொன்ன அசம்பந்தம் யோகா சொன்னா நம்மளை அசங்க யோகம் யோகம்னா இந்த இடத்துல ஞாபகம் இது நம்ம சரீர மனசு புத்தியோட நம்மளை சேர்க்கறது இல்லை துக்க சம்யோக வியோக யோகா அஸ்பரிஷ யோகா பகவத்கீதை பாஷையில சொல்லணும்னு சொன்னா அனேதாமத்தியோட நீ வந்து என்ன பண்ணணும் அஸ்பரிசயோ நம்ம புரிஞ்சுக்கணும் அஸ் வியோக என்ன அர்த்தம் துக்க சம்யோக வியோகம் இந்த துக்கத்தோடு ரொம்ப சேர்த்துக்கிறோம் பாருங்க அப்படியே துக்கமயம் ஆகிடும் ஏதோ கொஞ்ச நேரம் லேட்டாக பரவாயில்லை அது அப்படியே காலம்புற ஆரம்பித்தது அப்படியே மூட் அவுட்டு இன்னைக்கு சாப்பிடவே இல்லை இன்னைக்கு சாப்பிடவே இல்லை நாளைக்கு சாப்பிடுவாங்களோ மாட்டாங்களோ தெரியும் இன்னும் ரொம்ப டீப்பாக போயிருக்கு ப்ராப்ளம் இங்கிலஷ்ல தமிழ்ல சொல்லுங்க புண்பட்டு போயிருக்கிறார் பண்படாததால் புண்பட்டு போயிருக்கிறார் மொழிகிறார் சொல்லணும் அப்படி இல்லாம சம்யோக வியோகம் சம்யோக வியோகம் கிருஷ்ணர் அதுதான் அஸ்பரிஷ யோகம்னா என்ன நாகம் விஸ்வகா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் காரிக அந்த மந்திரத்தை அடிப்படையா பேசிட்டு இருக்கு மூணு மந்திரம் சொன்னோம் இல்லையா ஓம்காரஹா ஓமித்தே ததக்ஷரம் இதம் சர்வம் நான் தஸ்பிரஜம் அப்புறம் கடைசியில அமத்திர்த்தோ வியவஹாரியா அந்த மூணு மந்திரமும் மிக மிக மிக மிக அடிப்படையான ஸ்ருதி அது விடவே விடாது அதனால அகம் கஹா நாகம் விஸ்வகா விஸ்வருக்கு இந்த ஜாக்கிரத அவஸ்தை ஆசிரமம் சிஷ்யம் பிரம்மச்சாரி இனி பியூச்சர் பிளான் பிரசன்டே பிளான் எல்லாம் இருக்கப்பா விவகாரம் எனக்குள்ளதை சொல்றேன் அப்படி அவங்கவங்க கதையை அவங்கவுங்க நினச்சிட்டு ப்ராப்ளம் சரியாயிடும் நினைக்கிறேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ வந்து அகம் விஷ் நாஹம் விஸ்வ நாஹம் தைஜசா நாஹம் ராஜ்ய கித்தூ அத்வைத துரிய அஸ்மி அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புன மறுபடியும்றுபடியும்ங்கமே கிடையாது கிடையாது சம்பந்தம் என்ன சம்பந்த நிழலோட இருக்கிற சம்பந்தம் நமக்கும் நிழலுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம் சத்திய சம்பந்தமா மிச்சியா சம்பந்தமா இந்த நிழல் சுவாமி நிழலுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் வித்யா சம்பந்தம்ங்கிறது புரியறது ஆனால் அந்த நிழல் உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த உடம்புக்கு அது உதாரணமாக சொல்லிருக்கோம் திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கோம் அது நிழலின் நிழல் அது நிழலின் நிழல் நம்ம போட்டோவை பார்த்து நமக்கு ஒரு ஆனந்தம் பாரு அது நிழலின் நிழல் தான் அதனால நிழல் படம் தானே சொல்றாங்க நிழற்படம் புகைப்படம்னா அது என்ன புகையோ தெரியல புகைப்படம்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் அது வந்து புகையெல்லாம் புகை புகையாக போய் சேர்றதுனால புகைப்படம் போல் இருக்குது அப்புறம் நிழற்படம் இப்போ டிஜிட்டல் கேமரா வர்றதுக்கெல்லாம் என்ன சொல்றது நிழற்படமாக கிட என் நிழல் நிழற்படம் தான் சரி போயிட்டு அகம் துரிய அசங்க சைதன்ய ஆத்மா அஸ்மி அஸ்பர்ஷ யோகா அனர்த்தம் அசங்க யோகா உடம்புலே இருக்கேன் அழகா விவகாரம் பண்றேன் தர்மமா பண்றேன் அப்படி இருந்தும் துக்கம் வரத்தாம செய்யறது ஆனா எந்த துக்கம் வந்தாலும் சரி ஆனந்தம் வந்தாலும் சரி ஆனந்தத்திலேயோ துக்கத்திலேயோ என்னன்னா சம்பந்தப்படுத்திக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அகம் சுத்தம் சைதன்யம் அஸ்மி அப்படின்னு அகம் சுத்தம் செய்த அந்த ஞானத்திலேயே பலமாக இருக்க இருக்க ஒட்டாத யோகம்னு பேர் தமிழில் வேணா போர்டு போடலாம் ஒட்டாத யோகம் இங்கே வாருங்கள் இது என்ன ஒட்டாத யோகம் அதுவா உள்ளவா அப்போ தான் ஒட்டு ஒட்டாத யோகத்தில் ஒட்டணும்னா நீ முதல்ல ஆசிரமத்தில் ஒட்டணும் அப்பத்தான் ஒட்டாத யோகம் உனக்கு ஒட்டும் அப்புறம் ஆசிரமத்துலையும் நீ ஒட்ட மாட்டேன் ஒட்டோகம் எந்த புஸ்தல நம்ம போட்டுடும் அஸ்பர்ஷயா அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஆத்ம ஜானத்தினுடைய பெரிய குளோரி இதுதானே அதிலே இருந்து ஒட்டாவே பத்மபத்ரமி கர்மயோகத்துக்கே பகவான் சொன்ன காஜே நமனசா புத்ஜா இல்லையே பிரம்மண்யாத கர்மாணி சங்கம் தியா கரோதிய இதே தான் பார்த்ததுக்கு இங்க வார்த்தை மாத்தி போட்டு ஓ என்னது கொஞ்ச வா தனியா கேம் கீதையில சொன்னதுதான் சொல்றோம் பெருமை இதனால தெரியும் ஏற்படுகிறது மாட்டோம் எது அடுத்தது என்ன மகிமை சத்வம் தமோ குணத்தோடு சேகரி சுவன சர்வ வஸ்து சர்வே சர்வ மனிதர்கள் எல்ல உயிர்களுக்கும் அப்படின்னு எல்லா உயிர்களுக்கும் கூட சொல்லலாம் தப்பு சர்வ சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா ஜீவர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் சுகா சுக என்ன அர்த்தம் அனைத்துயிர்களின் சுகஸ்வரூபமாக இருப்பது அப்ப அதை விட்டுடுவோம் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை தருவது இந்த அத்வைதான எல்லோருக்கும் இன்பம் தருவது அத்வைத ஜானம் அத்வைத தரிசனம் எல்லோருக்கும் இன்பம் தருவது அது எப்படி எல்லோருக்கும் அத்வைத தரிசனம் இன்பம் தருகிறது எப்படி சொல்லுகிறீர்கள் மற்றதும் தருகிறது கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கணும் தயிர் சாதம் கொடுக்குறாங்க ஆயினால தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து ஆனந்தமாக தான் கோயிலில் கொடுக்குற பொங்கல் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாம் ஆனந்தமாக தானே இருக்கு வீட்டில் போனால் மனைவி சந்தோஷத்தை தானே கொடுக்குறா குழந்தைகள் சந்தோஷத்தை தானே கொடுக்கறது எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்கு இப்போ ஆசிரமத்தை பார்த்தா சந்தோஷமாக தானே இருக்கு ஆயினால சந்தோஷத்துக்கு என்ன பஞ்சம் விஷயங்களாலும் அத்வைத தரிசனம் தான் சொல்லுகிறீர்களே எப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இது சுகம் கொடுக்கிறது மாத்திரம் இல்லை எது சுகம் கொடுக்கிறதோ அது துக்கத்தையும் கொடுக்கிறது மறக்க முடியுமா பையன் வந்து சுகத்தை கொடுக்கறானா துக்கத்தை குடுக்கறானா நீங்களே பார்த்தோம் நீங்களே வந்து விடை நீங்களே தேடி கண்டுபிடிங்க என்ன விட்டா நானும் சொல்லிடுவேன் ஆனா பாவம் சுவாமியை தங்கதையவே புலம் என்று இருக்கேன் ஆசிரமம் சுகம் மட்டும் கொடுக்கிறதா துக்கத்தையும் சேர்த்து கொடுக்கறதா ரெண்டும் இருக்கு ஆனா நம்ம துக்கத்தை துக்கமா நினைக்கிறது இல்லை என்னன்னா எது குறைஞ்ச துக்கமோ அதை பண்றது சுகம் எப்படி அதாவது நீங்க புத்திசாலித்தனமா துக்கத்தை சூஸ் பண்ணினா அந்த துக்கம் சுகமா உங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு எழுதலாம் பாருங்க போட்டு வெளியில எழுதி போட்டுருக்காங்க அப்படின்னு என்ன மத்தேயுவா லூகானா எல்லாமோ எழுதுறாங்க எதுலையோ எழுதிருக்கு மத்தேயு யோவான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அது எங்களிடத்தில் மட்டுமே அதை கேட்டால் நமக்கு சுகமாக இருக்கா துக்கமாக இருக்கா என்ன சொல்வது போயிட்டு போயிட்டு இப்போ இப்போ சுகம்னு சொல்லிட்டா அது எப்பவும் சுகமாக இருக்கணும் வேதாந்த சொல்றது இந்த உலகத்துல சுகமே கிடையாது ஒன்று எதுலையுமே கிடையாது தவிர சுகம் கிடையாது வாஸ்தவ சுகம் அத்வைத தரிசன சுகம் தரிசனத்தே நம்ம இப்போ சொல்ல போகிறோம் சுகம் மித்தியா சுகம் ஆபாச சுகம் இதே நாம் இப்படி சொல்றோம் சகுண பக்தி சுகத்தையே ஆபாச சுகம் சொல்லிடுவோம் போயிட்டு போறது பரவாயில்லை மற்றதெல்லாம் கம்பேர் பண்ற போது இது துக்கம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சுகம் உயர்ந்த சுகம் சொல்றது தப்பு இல்லை நம்ம லௌகிக்க விஷயங்களே பார்ப்போம் இந்திரிய விஷயங்களே பார்ப்போம் அந்த விஷயங்கள் எல்லாம் சுகம் மாதிரி இருக்கு ஆனா எது சுகத்துக்கு காரணமோ அதுவே துக்கத்துக்கு காரணமாக மாறுகிறது இந்த அதுவே ஆரோக்கியம் போச்சு துக்கத்துக்கு ஹேத்துவ மாறிடும் ஒரு பொருளாவது இந்த உலகத்துல இது வந்து சுகம் மாத்திரம்தான் கொடுக்கும் அப்படின்னு நீங்க ஒரு பொருளையும் காட்ட முடியாது எனவே அத்வைதான ஒண்ணுதான் கௌசல்ய சொல்றா ராமனை போறவர் நானும் தசரதரும் எவ்வளவோ தபஸ் பண்ணி உன்னை பெற்றோம் அப்படி தபஸ் பண்ணி பெற்ற பிள்ளையாகிய நீ எங்களுக்கு எவ்வளவோ ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருந்த நீ காட்டுக்கு போறேங்கிறதுனால தான் எங்களுக்கு துக்கம் வருது நீ பிறந்ததுனால எங்களுக்கு சுகம் வந்து நீ காட்டுக்கு போறதுனால எங்களுக்கு துக்கம் வருது நீ பிறக்காமே இருந்திருக்கலாமே நீ பொறக்காம இருந்திருந்தா இந்த துக்கத்தை நாங்க அனுபவிப்போமா கௌசல்யானந்த வர்தனகான்னு பேர் ராமனுக்கு ஒரு பேர் நாள்தோறும் கௌசல்யக்கு ஆனந்தத்தை விருத்தி பண்றவர் கௌசல்யானந்த வர்த்தனஹா அப்படிப்பட்ட கௌசல்ய சொல்ற எப்படி பாருங்க எந்த ஒரு குழந்தை சுகத்துக்கு காரணமாக இருந்தானோ அதே குழந்தைய பிரியறதே துக்கமாக இருக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த துக்கம் அவன் காட்டுக்கு போறானே இது பண்றானேங்கிறது அவன் கஷ்டப்படுறதுங்க ஆகினால வேதாந்திரம் சொல்லுகிறது நீ வாழ்க்கையில எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறையோ ஏஹி சம்ஸ்பர்ஷா போகாக ஏவத்தை நீ சுகம் சுகம்னு நினைக்கிறையோ அதெல்லாம் சுகம் மாத்திரம் கொடுக்கறதில்ல சேர்த்துதான் கொடுக்கிறது ஆகையினால நீ ஸ்பர்சிச்சாகணும் இந்த யோகமோ அஸ்பரிஷ யோகம் நீ சுகத்தையும் ஸ்பரிசிக்க வேண்டாம் துக்கத்தையும் ஸ்பரிசிக்க வேண்டாம் ஆக சுக துக்கத்தை ஸ்பரிசிக்காத அஸ்பர்ஷ யோகம்தான் வாஸ்தவமான எல்லாருக்கும் உண்மையான இன்பத்தை தரக்கூடியது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற இன்பத்தை தரக்கூடியது இந்த இன்பமே சொல்ற சரி அடுத்தது சொன்னார் அடுத்த மகிமை இதை விட போறதில்லை ஆக அஸ்பரிஷயோகா சர்வசத்தாண்டு ரெண்டு மகிமையை விசாரம் பண்ணி ஓரளவுக்கு புரிஞ்சு நட்டோம் மூணாவது மகிமை என்ன ஹிதஹா இது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் நமக்கு ஹிதமா ஊறுகாய் சுகமா ஹிதமா சொல்லுங்க ஊறுகாய் சுகமா ஹிதமா என்ன சொல்லுவீங்க சுகம் என்ன பண்றது அகிதம் வேறு வழி இல்லை வேப்பமாக வேப்ப வேப்பலைன்னு காலம்பு எழுந்து கொஞ்சம் கொழுந்த ஒரு கை நிறைய சாப்பிடு அது உனக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது அருகமுள்ள பொறிச்சு நல்லா ஜூஸ் புழிஞ்சு குடி உடம்புக்கு நல்லதுன்றாங்க நல்லது சுகமா இருக்கா ஐயா மூஞ்சிய ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து எது ஹிதமோ அது சுகம் இல்லை எது சுகமோ அது ஹிதம் இல்லை நீங்கள் எது வேணாலும் போட்டு எதெல்லாம் வாழ்க்கையில் இப்போ இந்த லிக்கர் கடையிலெல்லாம் எழுதியிருக்காங்களாம் ப்ளஷர் ப்ளஸ் என்ன ப்ரெஷர் பாயிண்ட் அது பாயிண்டாக இவ்வளோ கூடுறான் இது சாப்பிட்டா இது இவ்வளோ கூடு இவ்வளோ கூடான் என்ன அந்நியாயம் பார்க்கணும் என்ன ப்ளசண்ட்டோட பாயிண்ட் கூடுறது அப்புறம் சுகமாக இருக்குது ஸ்மோக்கிங் சுகமாக இருக்குது ஆனால் ஹிதமாக இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நாம் அனுபவிக்கிற சுகமெல்லாம் ஹிதமாக இல்லை அதனால கிருஷ்ணர் சுகத்தை மூணாக பிரிச்சார் சாத்திக சுகம் ராஜச சுகம் தாமச சுகம் எத்ததக் விஷமி அபியாசாத்ரமத்தே ரொம்ப அழகான வார்த்தை இது அபியாசாத்ரமத்தே நிதரா சமாதி கற்ற சக்தி எதுக்கு இருக்கு ரே அக்ே விஷம் இவதி அமிர்த உபம் உபமிஷன் கேம்புக்கு வர்றது சுகமா துக்கமாக ஒரு வகையில் அங்கே துக்கம் இருக்கு ஆனாலும் இது என்னன்னா இது வந்து அபியாசா அது துக்கத்துக்கு சமாதி கட்டக்கூடிய நினைச்சு தான் இதுக்கு வரும் இந்த மாதிரி நினைச்சு போனோம்னா கடைசியில் என்ன கிடைக்கும் கிடைக்கும் சுகமும் கிடைக்கும் டாக்டர் என்ன சொல்றார் உங்களுக்கு வந்து டயாபிட்டிஸ் வந்து கண்ட்ரோ டயாபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும்னா தினமும் நீங்க குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் மாற்றி கூட நல்ல பிரிஸ்க்கு வாக் பண்ணிங்கன்னா கூடாதுங்கிற பாருங்களேன் அவர் சொல்றது வந்து வாக்கிங் போகிறது சுகமாக துக்கமான துக்கம்தான் ஆனால் அது என்ன ஆகும் ஹிதம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு எண்டே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா சுகமா ஹிதமா சுகமாக ஹிதமா இது நம்ம ஒரு ஒரு சமயமும் ஒரு ஒரு பண்ணி பண்ணி ஒன்னுலையும் நுழையணும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும் அப்போ சுகத்தை நாம அடையணும்னா நாம கொஞ்சம் துக்கப்படணும் கூடாது ஆசப்பட்டு துக்கப்பட்டோமானா துக்கப்பட்ட இந்த மாதிரி சத்விஷயத்தில் ஆசைப்பட்டு துக்கப்பட்டோமானா ஆரம்பத்தில் துக்கம் பிறகு நிரந்தர சுகம் ஆகவே இதுவைதரிசனம் இருக்கே இதுவைதரிசோகம் இருக்காயத்தில் சொல்றாரு ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதெல்லாம் அவகமம் கஷ்டம் உங்கள்டுமா சேர்ந்து நீங்க உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா தான் சொல்லுவேன் நான் சொல்றேன் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வாங்கணும் அரிசி பருப்பு எல்லாம் அதுக்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க கரண்ட் சார்ஜ் ஏதாவது பைசா செலவு இருக்கா ஏதாவது ஹோமம் பண்ணணும்னா சுகமா ஆயிரத்தி ஐநூறு ஏதாவது ஹோமம் பண்ண முடியுமா தட்சிணிய போயிடும் அது ஒரு திக்கு தட்சிணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிடும் இதுக்கெல்லாம் என்ன ஒரு சிரமமும் இல்லை ஹிதமாகவும் இருக்கு சுகமாகவும் இருக்கு இதுதான் ஞான வேல்வி திரவியமையா யஜ்யாத் ஞான யஜ பரந்தப்ப சர்வம் கர்மா பார்த்தே பரிசமா சர்வசத்து அடுத்தது என்னன்னா அவிவாத இதுக்கு நாம் விளக்கம் சொல்ல போறதில்ல அவரே என்ன பண்ண போறாருன்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது பாருங்க அவரே சொல்றைய தரிசனம் இருக்க இது வந்து அப்பாற்பட்டது இது விவாதத்துக்கு விஷயமே இல்லை அதை பத்தி விவாதம் எப்படி கொண்டு வர பாருங்கள் இது வந்து விவாதம் பண்றது வாதம்னா என்ன பேச்சு விவாதம்னா என்ன விசேஷமாக அந்த என்ன தத்துவோம் தத்துவோம் வாத இப்ப என்ன சொல்லுவோம் இப்ப ஸ்ரீமத் பகவத் கீதா சுஷத் சுபிரம் வித்யா யாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனே விவாதம் இந்த சப் இதெல்லாம் இருக்கு இங்கே விவாதம்னு சொன்னால் விவாதத்து வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவன் ஒரு ஒருத்தான் அடிச்சுக்கிறான் நம்ம பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம் இந்த நம்ம சேர வேண்டிய அவன் எப்படி வாதம் பண்ணுறாங்கிறத மாத்திரம் நான் சொல்கிறேன் அதை நீ கேளு அப்புறம் தெரியும் நம்ம வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள் ஆஹ் அத்வைத தரிசனம் அவிவாதஹா அத்வைத தரிசனம் அவிவாத தரிசனம் அத்வைத தரிசன யோகா அவிவாதஹா சங்கராச்சாரிய பாஷையிலே சொல்லணும்னா அத்வைத தரிசன யோகா அவிவாதஹா இதுக்கு விளக்கம் அவரே சொல்ல போறார் அதை நம்ம பார்த்துக்கலாம் அதனால நான் இது ரொம்ப விளக்கி சொல்லலை அஸ் அஸ்பரிச யோகாக்கு விளக்கம் பார்த்துட்டோம் அப்புறம் என்னது இதுக்கு பார்த்துட்டோம் சுகத்துக்கு பார்த்துட்டோம் ஹிதத்துக்கு பார்த்துட்டோம் அப்புறம் அவிருத்த இது கொஞ்சம் முக்கியம் நாம் யாருடனும் முரண்படுவதில்லைங்கிற விருத்தம்னா என்ன அவிரோத அத்தியாயம்னே இருக்கு அது வேற விஷயம் ஆனால் இங்கே அவிருத்தஹான்னு சொன்ன அர்த்தம் நாம் எவருடனும் முரண்படுவதில்லை அவர்கள்தான் ஒருவருக்கொருவர் முரண்படுகிறார்கள் பதினேழாம் ஸ்லோகம் அத்வைத பிரகரணம் பரஸ்பரம் ால அவர்கள் மற்றொரு கருத்து முரண்படுகிறது இன்னொருவர் கருத்தர் இவரோடு கருத்தோடு முரண்படுகிறது சைவ சித்தாந்தி விசிஷ்டாத்வைத்தியோடு முரண்படுகிறார் விசிஷ்டாத்வைதி சைவ சித்தாந்தியோடு முரண்படுகிறார் விசிஷ்டாத்வை முரண்படுகிறார் விசிஷ்டாத்வைக்கும் முரண்பாடு இருக்கு நம்ம எந்த குரூப்பிலும் இல்லை ஆகையினால நமக்கு முரண்பாடே கிடையாது என்ன முரண்பாடு கிடையாதுன்னு சொன்னீங்க நீங்களும் ஒரு குரூப் தானே அத்வைத்தின்னா நாங்கள் விசேஷமான குரூப் எதுலையும் முரண்படாத குரூப் நீ சொல்றியா சரி நீ சொல்றியா சரி நீ சொல்றது ஒரு லெவல்ல சரி ஆனா எது சரி அப்படின்னா எதுவுமே சரி அப்போ நான் தான் சொல்றது சரியான அது நீயே முடிவு பண்ண நான் சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அபிருத்தாங்கிற பதம் இருக்கே ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பதம் ஹோல் நம்ம சாஸ்திரம் எல்லாமே ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது எல்லாம் என்னன்னா இந்த பற்றி ஒருத்தரும் ஒரு தியரி வச்சிருக்காங்க இங்கிலீஷ் சயின்டிஸ்டும் வச்சிருக்காங்க இந்த படைப்பு எப்படி உண்டாயிற்று உபனிஷத்திலே ஒரு சூக்தமே இருக்கு நாசதீய சூக்தம் எதிலிருந்து வந்தது எங்கிருந்து இந்த படைப்பு உண்டாயிற்று ஆராய்ச்சி எல்லோரும் இருபத்தெட்டு தீரியோ முப்பது தீரியோ இருக்கான் பிக்பேன் தீரிலிருந்து ஆரம்பிச்சு அது படைப்பை பத்தி ஒரு ஒருத்தரும் கருத்து வச்சிருக்காங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு கொள்கையாளர் மற்றொரு கொள்கையாளரோடு முரண்படுகிறார் ஒரு கொள்கையாளர் மற்றொரு கொள்கையாளரோடு ஒருவருக்கொருவர் முரண்படுகிறார்கள் எல்லாருமே படைப்பை பற்றி ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள் படைப்பை பற்றி பேசுவது அவசியம் என்கிறார்கள் பிரம்மசூத்திரன் ஜென்மாத்தியசியான ஆரம்பிக்கிறது யாரிடம் இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ வேதத்திலேயே நிறைய இப்படி இருக்கு நாம படைப்பை பற்றி என்ன சொல்றோம் அப்படின்னா படைப்பு எப்படி இருப்போம் எந்த குரூப் நம்ம சேர்த்துப்பான் சொல்லுங்க ஒருத்தர் படைப்புன்னு நீங்க சொல்ல படைச்ச பாருக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை படைப்பாவது கிடைப்பாவது கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு யாரு சொல்ற கவுடபாதக் சொல்ற சும்மா சொல்லலை வைத்துக்கொண்டு யுக்தியை வைத்துக் கொண்டு சொல்ற படைப்பு படைப்பு படைப்புங்கறையே படைப்புங்கிறது யார் படைச்சா படைப்புங்கிற சொ சொல்லை படைத்தவன் யார் அப்படி கேள்வி கேட்டு படைப்பு இருந்தாத்தானு முதலுக்கே மோசம் போச்சுன்னா அதனால சிருஷ்டி இருக்குன்னு எமையா சொன்னான் நான் ஆரம்பத்திலேருந்தே பேசின்னு இருக்கேன் அஜாதி அஜாத்தி அஜாத்தின்னு சொல்லிக்கிண்டே இருக்கேன் ஒன்றுமே தோன்றவில்லை தோன்றவில்லைன்ற சொல்லிருக்கேன் அதுக்கு ஸ்ருதி பிரமாணத்தை வச்சுன்னு சொல்றேன் நஜாயத்தை கதாச்சி சொல்லிட்டு இருக்கேன் நியாயம் வகுவ குதின்ன கஷ்டித்து கட்டோபனிஷத்து இப்படி இருக்கும் போது எங்கப்பா சிருஷ்டி வந்தது சிருஷ்டி இருந்தாத்தாலே சிருஷ்டியை பற்றி பேசுறதுக்கு நான் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணேன்னு வச்சு சிருஷ்டி பார்ட்டியில் இந்த சிருஷ்டி பார்ட்டியில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் நிச்சயமா இன்னொருத்த நாள் எனக்கு தாக்கப்படுவேன் நான் எந்த குரூப்லையும் இல்லை இந்த குரூப்பில் இருந்தால் சரி அந்த குரூப் இதாகும் இப்போ வந்து சுவாமிகிட்ட வந்து சுவாமி நீங்கள் எந்த கட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சோம் நான் ஒரு கட்சியிலும் இல்லைப்பா என்ன அப்போ நம்மள யாராவது சண்டைக்கு வர முடியுமோ நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த மறைமுக பிஜேபின்னு நினைக்கிறேன் பிஜேபி தானே நான் பிஜேபியில் சேர்த்துக்கு தான் சாமியார்க்கும் ஓப்பா அப்படிதான சொல்லுவோம் ஒரு சங்கராச்சாரிய காங்கிரஸ் இந்த ஸ்வரூபானந்தா இருக்க அவர் காங்கிரஸ் தான் அப்புறம் சாமியார் இருக்கார் அவரை பிஜேபி சொன்னா அப்புறம் எங்கே போய் இந்த கடுகு என்ன பே கடுகு வந்துருச்சா பேய் போகும்னா அந்த கடுகுக்குள்ளே பேய் பூந்துட்டா என்ன பண்றதுன்னா நம்ம எந்த கோஷ்டிலையும் இல்லைப்பா அப்படிங்கறதுதான் அவிருத்தா இதை பற்றி நாம மூன்ற மணி கிளாஸ்ல இன்னும் யோசிப்போம் அப்புறம் அந்த அவிருத்தாங்கிறதுக்கு அவரே அபிவாதகாத்தெல்லாம் விளக்கம் சொல்ல போற பார்க்கலாம் ோ குருராமேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்தேகாய்ஷிணாமூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளேன் அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனேமுபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி